ின் இளம்பிறை போலும்னே நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினைப் புந்தியில் வைத்து அடிபோத்துகின்றேன் உதிக்கின்ற செங்கதிர் ஊச்சிச் செலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மீனி அபிராமி எந்தன் விழுத்துணையே வழிக்குத் துணை திருமன்மலர்ப்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன்மயூரமுமே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாகத் தமிழ் செய்யுமாறு அருளே உருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெறும் கருணையினாலே பூவிருந்தவல்லி திருமால் நகர் ஐயப்பன் திருக்கோயிலில் நடைபெறுகிற மகாபாரத தொடர் விரிவுரை நிகழ்ச்சியில் மண்டல பூஜையை ஒட்டி நிகழ்கிற இந்த வைபவத்தில் அடியின் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற திருக்கோயில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அன்பர்களையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இரையொரு பேரொழியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் நாட்டை பிரித்து கொடுப்பது என்று தீர்மானிக்கிறான் திருதராஷ்டிரன் அப்படி தருமனுக்கு கொடுத்த பிறகு வெளியில சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு வெளி சவுண்ட் குறைக்க சொல்லுங்க அப்படி நாட்டை பிரித்து கொடுத்த பிறகு தருமன் தன்னுடைய முயற்சியினாலே ராஜ சுயம் என்கிற ஒரு வேள்வியினை நடத்துகிறான் அந்த வேள்வியின் பயனாக தருமனுக்கு பொன்னும் புகழும் பெருமையும் கூடியது எப்போதுமே பொன்னும் புகழும் பணமும் யாருக்கு கூடுகிறதோ அவர்களுக்கு பகையும் கூடும் அது தவிர்க்க முடியாத உண்மை இன்னும் வெளியில சவுண்ட் இருக்கு வெளி சவுண்ட் இங்க கேக்குது வெளியில என்ன ஹார்ன் இருக்கு வெளி ஹார் குறைக்க சொல்லுங்க துரியோதனால தருமனுக்கு கிடைத்திருக்கிற இந்த பெரிய செல்வத்தை தாங்க முடியவில்லை வீட்டிலே வந்து வருந்துகிறான் புலம்புகிறான் அவன் பேசுவதைத்தான் நேற்று நாம் பார்த்தோம் நான் செய்கிற போது சொன்னேன் தர்ம விஷயங்களில் நம்மைவிட மேலானவரோடு ஒப்பிட்டு நாம் எவ்வளவு கீழாக இருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும் பொருளாதார விஷயங்களில் நம்மைவிட கீழானவரோடு ஒப்பிட்டுக் கொண்டு நாம் எவ்வளவு மேலாக இருக்கிறோம் என்று திருப்தி அடைய வேண்டும் காமம் முதலாகிய இன்ப விஷயத்தில் சமமானவரோடு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் ஆனா துரியோதனன் பொருள் விஷயத்துல தன்னை விட மேலாயிருக்கிற ஒருவரோடு ஒப்பிட்டுக் கொண்டு தனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இல்லையே என்று வருந்துகிறார் அவர் கூப்பிடு வைக்கார கூப்பிடு இல்லையாவது வெளி ஹாரணிய சத்தமா இருக்கு அது அங்க போன சத்தம் இங்க கேக்குது எனக்கு இங்க உள்ள இருக்க சத்தத்தை விட வெளி சத்தம் கேட்டா எப்படி ரெண்டு கண்ட்ரோ வெவ்வேறு கண்ட்ரோலா கேளு கண்ட்ரோல் தானே கொஞ்சம் கூட்ட சொல்லு துரியோதனனுடைய இதை குறைச்சிருக்காங்க இப்போ தருமனுடைய வாழ்க்கை வாழ்வினுடைய செல்வாக்கு முதல்ல கரெக்டா இருந்தது அதை எதுவும் சும்மா இருக்க மாட்டாங்களா முதல்ல எவ்வளவு கரெக்டா இருந்தது அது வெளியில கேட்கலன்னு யார் அழுதா இல்ல வெளியில ஆஃப் பண்ண வெளியே கம்பெனி ஆஃப்னு தருமனுடைய செல்வம் வசதி இதையெல்லாம் பார்த்து துரியோதனாலே தாங்க முடியவில்லை அவனுடைய மன பொறாமையை சரியானபடி அப்போது சகுனி பயன்படுத்திக் கொள்கிறான் அந்த சகுனியிடத்திலே தன்னுடைய வருத்தத்தை சொல்லுகிறான் துரியோதனன் சரி செய்தார்க்கு சரி செய்ய வேண்டும் என் மாமனி இவர் விதி செய்தார் இதை என்றும்றக்குமோ எனக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் நிதி செய்தாரி பணிகுவர் மாநிடர் மாமணி இந்த உலகம் எப்படி அப்படின்னு கேட்டா யார் பணம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் காலிலே விழுந்து வணங்கும் அறிவு திறமை அதெல்லாம் இரண்டாம் பட்சம் நிதி செய்தாரை பணிக்கு வரும் மானிடர் மாமணி எந்த நெறியினால் அது செய்யணும் அவனுக்கு பணம் எப்படி வந்தது நல்லபடியா சம்பாரிச்சானா கெட்டபடியா சம்பாரிச்சானா யார் யாரும் கொலை பண்ணி சம்பாரிச்சானா இல்ல எவனோ சாவும் போது வந்துட்டானா அதை பத்தின நம்ம மக்களுக்கு கவலை கிடையாது அவன் பணம் வைத்திருந்தால் பெரியவன் அவ்வளவுதான் இதை யார் சொல்றான் இந்த தேரிய துரியோதனன் சொல்றான் எனவே பணம் வைத்திருந்தால் உலகம் நம்மை மதிக்கும் எப்படியாவது நாம் பணம் செய்ய வேண்டும் மாமனி அப்படின்னா மூச்சை அடைத்ததடா சபை அடைந்தது கண்டனையே என்ற மாமணி அது என்ன போச்சு அந்த இடத்துல தண்ணீர் இல்லை ஆனா தண்ணீர் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு வேஸ்டிய ஒசட்டி பிடிச்சான் துரியோதன் இந்த தர வந்து அவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பல பல அந்த மண்டபத்துல அவன் என்ன நினைச்சுட்டா இங்க தண்ணீர் இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாஞ்சாலியும் சேர்த்து சிரிச்சுட்டா அவளுக்கு இவனுடைய கண்டு சிரிப்பு வந்துடுச்சு ரொம்ப அவமானமா போச்சு மூச்சை அடைத்தடா சபை தண்ணில் விழுந்து நான் மூச்சை அடைந்தது கண்டனையே என் மாமனி ாலும் என்னை சிரித்தாள் இதை எண்ணுவாள் அவ என்னை பார்த்து சிரிச்சு விட்டா தமிழ் ஒரு பழமொழி உண்டு பொம்பளை சிரிச்சா போச்சு புகையிலேயே விரிச்சா போச்சு பஸ்லயே எங்கேயோ உட்காது இருக்கும் போது புகையிலேயே சாப்பிடலாம் விரிச்சா ஆள் கொஞ்சம் கிள்ளிடுவான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அது எல்லாமே போயிடும் அது மாதிரி பெண் பிள்ளை வாய விட்டு சிரிச்சா என்ன சிரிச்சா தப்பா போயிடும் பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சுன்னு ஒரு பழமொழி ஒண்ணு சிரிக்க கூடாது எந்த இடத்துல சிரிக்கலாம் எங்க சிரிக்க கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு அதை சொல்லுகிறேன் எந்த ஆளும் என்னைச் சிரித்தால் இதை எண்ணுவாய் பேச்சை வளர்த்து பயனொன்றும் இல்லை என் மாமனி நான் மேல மேல பேசுவதனால எந்த விதமான இல்லை அவர் பேற்றை அழிக்க உபாயம் சொல்வாய் என்ற மாமனி தீச்செயல் நற்செயல் ஏதெனினும் ஒன்று செய்து நாம் அவர் செல்வம் கவர்ந்து அவரை விட வேண்டும் தெருவில் நல்லது பண்ணுவோமோ கெட்டது பண்ணுவோமோ தெரியாது அவங்க போய் தெருவில் நிறுத்தணும் அதான் என்னுடைய ஒரே ஆசை நீங்க நான் முதல் ஒரு அறிமுகம் சொன்னேன் நான் முன்னேறணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டா அவன் இன்னொருவன் துன்பப்படணும்னு ஆசைப்பட்டா அவன் துன்பத்துலதான் எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு ஆசைப்பட்டா இதை எப்படி அடைய முடியும் சிலருடைய மனமே அப்படி மைண்ட் செட்டுங்கிறான் அப்படி உண்டாயிருக்கும் இன்னொருத்தர் கஷ்டப்பட்ட அவன் திருப்தி அடைவான் அவங்களுக்குன்னு ஒன்னு பத்து நிமிஷம் கூட வேண்டாம் அவன் தெருவிக்க அவங்க கஷ்டப்படணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படும் என்ன இருக்கு மகிழ்ச்சி அடைய அங்க பட்டிமண்டபங்களை வேடிக்கா சொல்லும் ஒரு ராஜா ஒரு கிரிக் அவன் என்ன சொன்னா இதுவரைக்கும் நான் பார்க்காத பழம் யாராவது கொண்டு வந்து கொடுத்தா அந்த சைஸுக்கு தங்கம் கொடுக்கறேன் எலுமிச்சம்பழத்தை ஒரு பழ கொண்டாந்தான் அவன் சொன்னா நான் பார்த்த பழத்தை கொண்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எலுமிச்சம்பழத்தை கொண்டாந்தான் அதுபடி பார்த்தான் ராஜா அவன் ஏற்கனவே பார்த்திருக்கான் எரிச்சல் அவன் வாயில திணிச்சு அனுப்பிச்சான் பார்த்ததையே கொண்டு வந்துட்டிய அண்ணாசி பழம் கொண்டாந்த அண்ணாசி பழத்தை பார்த்துட்டான் ராஜா அவன் ஏற்கனவே அதை பார்த்திருக்க அண்ணாசி பழத்தை முள்ளு முள்ளா அப்படியே வாயில வச்சு திணிச்சான் இங்கெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் கொட்டுது அந்த பயலுக்கு ஆனா கிழிஞ்சு ரத்தம் கொட்டுற போது சிரிச்சான் பயங்கரமா சிரிச்சான் ஒன்னும் புரியல ரத்தம் கொடுத்து அப்புறம் அவன் என்ன கஷ்டப்பட போறான்னு நினைச்சேன் ஒரே சந்தோஷமா இருக்கு அவன் கஷ்டப்படுறதுல இவனுக்கு என்ன சந்தோஷம் இது ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி அடுத்தவங்க கஷ்டப்படுறதுல இவளுக்கு என்னமோ பெரிய சந்தோஷம் இதைதான் சொல்றான் பாருங்க தீச்சயல் நற்செயல் ஏதெனினும் ஒன்று செய்து நாம் அவரை செல்வம் கவர்ந்து அவரை விட வேண்டும் தெருவில் அவன் தெருவில் நிச்சணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படும் இந்து சுயோதனன் கூறியே நிஞ்சம் இந்த இட கண்ட சகுனிதான் அட இந்து தருகுவன் வெற்றியே இதற்கு இத்தனை வீண் சொல் பாரதியாருடைய அந்த நொண்டி சிந்துங்கிற கவிதை அமைப்பு போகிற அழகு பாருங்க ஒரு மன்று புனிந்திட செய்தி நீ தெய்வ மண்டபம் மொத்தம் கொண்டு அவன் எப்படி ஒரு மண்டபம் கட்டினானோ அது மாதிரி ஒரு மண்டபத்தை நீ மறுபடியும் கட்டு மண்டபம் காண வரிவீர் என்று அந்த மன்னவர் தம்மை வரவழைத்து அங்கு கொண்டவர் கருத்தை முடிப்பவை சூது போறச் செய்வோ அதே மாதிரி நீ ஒரு மண்டபத்தை கட்டு அதே மாதிரி ஒரு மண்டபத்தை கட்டிட்டு நீ இவர்களை எல்லாம் கூப்பிடு மறுபடியும் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எப்படி என்ன பார்த்துக்குவே அப்படின்னா வெஞ்சமர் செய்திடுவோம் எனில் அதில் வெற்றியும் தோல்வியும் யார் கண்டார் நம்ம கட்டித்தான் எடுத்துட்டு சண்டைக்கு போனா ஜெயிச்சா தோத்தாலும் எதிரோ அர்ஜுன் ஜெயிக்க முடியுமா யாரால கேட்டுக்கோ என்ன அவர்களை அழைத்ததற்கு பிறகு சூதாடுவதற்கு நான் அழைக்கிறேன் நான் வல்லவன் கொஞ்சம் இல்லை போறும் சூதினால் வெற்றி கொண்டு பகையை வீழ்த்துவோம் சூதினாலே பகையை நாம் வீழ்த்தி விடலாம் அது என்னால் எளிமையாக முடிகிற விஷயம் இதை சொன்ன உடனே இங்கீது கேட்ட சுயோதானன் மிக இங்கீதம் சொல்லினை மாமனே எனக்கு ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னேன் என்று சங்கிலி பொன்னின் மணி இட்ட ஒளி தாமம் சகுனிக்கு சூட்டினான் கழுத்துலேருந்து ஒரு நல்ல மாலை எடுத்து சகுனிங்க போட்டா மாமனே இதை வச்சுக்கோ அப்படின்னு எங்கும் புவி மிசை உண்மை போல் எனக்கு இல்லை சொல்லுவார் எனக்கு வேற யாரும் இல்ல நீ மாமா எனக்கு ஆட்டே அப்படின்னு இவன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் இத எங்கிட்ட சொல்றியே எங்க அப்பா திருதாக இத சொல்லு ஏன் அவன் கூப்பிட்டாதான் பாண்டவர்கள் வருவார்கள் நான் கூப்பிட்டா வரமாட்டார்களே எங்க அப்பா உயிரோடு இருக்கிறானே அவன் கூப்பிடணும் ஒன்னு சகுனி நேரா திருதராஷன் கிட்ட போன சகுனி என்ற மெதுவா சொல்ல ஆரம்பிச்சான் செய்கைகள் உன் பிள்ளை எப்படி இருக்கிறான்னு கேட்டுக்கோ உடல் வற்றி துரும்பத்து இருக்கின்றான் உடம்பெல்லாம் வருத்த அப்படியே திரும்ப மாதிரி இருக்கிறான் உன்னுடைய பிள்ளை எப்படி இருக்கும் அந்த தகப்பனுக்கு இதை கேட்டான் உடல் வற்றி துரும்பத்து இருக்கின்றான் உயிர் வாழ்வை முழுதும் வெறுக்கின்றான் அவனுக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சுட்டான் உண்ப சுவையின்றி உண்கின்றான் சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் பின் உடுப்பது இகழ உடுக்கிறான் அவன் உடுத்துகிற உட மற்றவர்கள் சிரிக்கும்படியாக இருக்கிறது பழ நண்பர்களோடு ஒரு வைதிடான் இள நாரி இறை சிந்தை செய்தி டான் இன்பம் துய்ப்பதில்லை இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறான் ஒழிய திருதலாட்சம் சொமாவே கேட்டு இவன் புழுகுவான்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் நிறைய புருடா விடுவான் இன்ட்ரஸ்டே இல்லாத மாதிரி பத்தி சொல்றான் உண்மையா இருக்குமோனு லேசா ஒரு கவலை முகம் மட்டும் அவனுக்கு ஆரம்பிச்சா பாருங்க சகுனி இதன் காரணம் யாதென்று கேட்ப ஏல் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டான்னு நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாம ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் நாம பேசாம மௌனமா இருக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு மூஞ்சி அறஞ்ச மாதிரி ஆயிடும் அப்புறம் அவனே அதுக்கு விளக்கம் சொல்லாருப்பா ஏன் பேச்சை வளர்த்துக்கான சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்க சொல்ல சொல்லுங்க புரிஞ்சுக்குவீங்க அவன் விரும்பலூ பண்றான்னு ரெண்டு விஷயங்க இந்த ஏன்னு கேட்டான்னு ஒன்னு டைம் வாங்கலாம் கேள்வி கேட்டா டைம் வாங்கறதுக்கு இருக்கு திருவள்ளுவர் டைம் வாங்குவார் ஒரு ஒரே ஒரு குரல் ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம் என்ன வாய்மை எனப்படுவது யாது எனில் போய் யார் கேட்டா திருவள்ளுவர் அவரே சொல்றாரு பாருங்க வாய்மை எனப்படுவது யாது எனில் யாதொன்றும் தீமதி இல்லாத அது என்னன்னா அவர் யோசிக்கிறார் அர்த்தம் அவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டாரு அதை யோசிக்கிறார் யோசிக்கிறதுக்கு டைம் வாங்கிறதுக்கு தான் யாரு வகை உண்டு பேச்ச விரும்பாத போது வளர்க்கறதுக்கு செப்பினான் இப்படி பார்த்தான் திருதல் அஷ்ணா எவ்ளோ நேரம் சொல்றதை நம்பாமே இருக்க முடியும் உன்னை பக்கத்துல மகன் எங்க இருக்கான்னு இப்படி கூட்டு தோலை கேட்டான் தந்தையும் இவ்வூரை கேட்டதால் உலம் சாலரும் குண்டி வருந்தி என்றா ஏண்டா வருத்தமா இருக்கிறேன் உங்க மாமா சொல்றது உண்மையா என்றன் மைந்தன் இனக்கு வருத்தமீன் இவன் வார்த்தையில் ஏதும் பொருள் உண்டோ நினை நினை எதிர்த்துடுவாரு உண்டோ உன்னை யாராவது எதிர்க்கிறார்களா என்ன வேணும் சொல்லு உனக்கு இந்த அரண்மனையில என்னடாக்கு வர இன்னமுது ஒத்த உணவுகள் அமிர்தி சாப்படைகள் வரும் துன்பம் தவிர்க்கும் அமைச்சர்கள் மிக நன்னலம் கொண்ட குடிப்படை இந்த நானிலம் எங்கும் பெரும் புகழ் இங்கு மன்னம பாண்டவர் சோதரர் உலகத்திலேயே எல்லாரும் யாருக்கு பயப்படுவாங்க பாண்டவர்களுக்கு அவங்க உனக்கு அண்ணன் தம்பி சார் உலகத்தையே ஆட்டி படைக்க கூடிய ஒற்றை நம்ம குடும்பத்தில் வேண்டியவன போயிட்டா அப்புறம் நாமே எங்க கஷ்டப்படணும் எல்லாம் உனக்கு வாய்ச்சிருக்கடா இது மாதிரி என்ன வாய்க்க முடியும் சாப்பாடு இருக்கு துணிமணி இருக்கு நல்ல மந்திரி இருக்கிறார்கள் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் உறவுக்காரன் நல்லவனா இருக்கா மண்ணம் பாண்டவர் பாண்டவர் நம்மை வேண்டு அவமான நகைத்தார் ஆயிரம் யானை வலி கொண்டார் இவன் கண்டாய் நான் ஆயிரம் யானை பலமுடையவன் துரும்ப விட கேவலமா நடத்தி விட்டார்கள் தெரியுமா நான் என்னென்ன அப்படின்னு அந்த பட்டியலை சொன்ன ே இருக்கும்போது பழைய சகனி சொன்னா கேட்டுட்டான் அந்த பாண்டவர்கள் வச்சிருக்கிறான் பாண்டவர் செல்வம் விழகின்றான் வேண்டி குழைகின்றான் மிக நீண்ட மகிதளம் முற்றிலும் உங்கள் நேமி செல்லும் புகழ் கேட்கின்றான் அந்த பாண்டவருடைய ஆட்சி உங்களுக்கு ஒதுட்டா பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறான் இது என்ன பெரிய தப்பா அப்படின் இத கேட்ட உடனே அவன் சொன்ன என்னுடைய பிள்ளைய நாசம் பண்றதுக்கு அவனுக்கு எப்பவாத ஆசை வந்தா திருத்தணும் நீ இதெல்லாம் அழிக்கிறதுக்குள்ளையை நாசம் புரியவே ஒரு பேய் நீ வந்து தோன்றினாய் என் பிள்ளையை அழிக்கிறதுக்குன்னே ஒரு பேய் மாதிரி நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறீ என்ன வார்த்தை பாருங்க நாசம் புரியவே ஒரு பேய் நீ வந்து தோன்றினாய் பெரு வெள்ள எதிர்க்க முடியுமா பாண்டவரை நாம் எதிர்க்க முடியுமா யோசிக்க வேண்டாமா தப்பு பண்றது தானே திட்டனும் எதுக்காக சகுனிய திட்டணும் உங்களுக்கு நிறைய பெரிய பணக்கார வீடுகள்ல நட்போ உறவோ இருந்தா ஒரு சீக்ரெட் தெரியும் பெருவாரியான பணக்கார வீட்டுல அப்பனும் பிள்ளையும் பேச்சிக்கவே மாட்டாங்க ரொம்ப பெரிய பணக்கார வீடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல பணம் வந்துட்டா எந்த வீட்லேயுமே அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவு சரியா இருக்க அதாவது கொஞ்சம் இல்லாத வீடுகளில் கூட அப்பா பிள்ளைக்கு ஒரு பாசம் இருக்கும் அப்பா உழைக்கிறாரு கஷ்டப்படுறாரு மகன் நல்லா இருக்கணுமே அவனுக்கு பேண்ட் வாங்கி கொடுக்கணுமே வாட்சு வாங்கி கொடுக்கணுமேன்ற பாசம் இருக்கும் இது எல்லாம் புல்பில் ஆகி எஸ்டேட் அது மில்லு கில்லுன்னு ஏகப்பட்ட பணம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க அப்பனும் பிள்ளையும் பயங்கர விரோதியாகவே இருப்பான் அவன் சொல்லுவான் என்னைக்கு இவ மண்டைய போடுறான்னு தெரியல இல்ல நானே போடணுமா அப்படிங்கறதும் தெரியல இவ மண்டையில போடணுமாங்கறதும் தெரியல போட்டானா ரொம்ப சௌரியமா இருக்கும் போட மாட்டேங்க ஆள் வச்சு நானே போடணும் அப்படிமா பையன் அவன் சொல்லுவான் உலகத்திலேயே எனக்கு ஒரு எதிரி ஒண்ணுனா அது வேற யாரும் இல்ல இவன் தான் என்னுடைய முத எதிரி இவன்ட்டே தப்பிச்சா பெரிய விஷயம் அப்படிமா இந்த பணம் அப்படி பண்ணுது நிறைய பணம் வந்துட்ட உடனே அப்ப நம்ம பிள்ளைங்கன்னா விரோதியா மாறுவான் இதை விட இன்னும் அந்த எதிர்ப்பை காட்டாத குடும்பங்கள்லாம் உண்டு பெரிய கோடிவரலா இருப்பான் அப்பா பிள்ள மேல கோவத்தை காட்ட மாட்டேன் பேசிக்குவாங்க பேசினா அதுவே பெரிய சமாச்சாரம் அதுவும் இன்டர் காம் போனுக்குள்ளேயே பேசினவன் எத்தனையோ அப்பா பிள்ளையும் இருக்க நேராக பேச மாட்டேன் ரொம்ப வேணும்னா கூட கனக புள்ள மூலமா தான் பேசிக்குவாங்க வீட்டுல கனக பிள்ளையோட பையன் சொல்லுவான் ஏய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த கிழவனை கேட்டு வாங்கிக்கொடுங்க பத்தாயிரம் ரூபாய் எனக்கு செலவுக்கு போனோம் அந்த கிழவன் சொல்லு சொல்லுவோ சொல்ல மாட்டியோ எனக்கு கணக்க கொண்டாரு அவன் சொல்லுவான் என்ன முதலாளி சொல்லு சொல்லு நான் ஏன் வாங்கினேன்னு கேக்குறான் பாப்போம் கேட்க மாட்டானு வேற அப்பா பத்தி சொல்றான் கேட்க மாட்டானு அப்படி இவன் கடைசியா வேற வழி இல்ல பத்தாயிரம் ரூபாய் குடுத்துருவாங்க இவன் அந்த போன உடனே கணக்கு பிள்ளை சின்னவர் வந்தாரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாரு குடுத்துக்கியா எப்படி குடுக்காட்டு என்ன உதப்பாரு வேற வழி இல்ல கொடுத்துட்டேன் நீ அவன நாசம் பண்றதுக்கு கணக்கு புள்ளி திட்டுவான் கணக்கு புள்ளியை திட்டுறவன் திட்டினா இவன் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்றான் அப்படிங்கறத புள்ள எடுத்து விட்டுருவான் உன் பத்தி எனக்கு தெரியாதா நீ யார் யாருக்கு பண செலவு பண்றதுக்கு தெரியாதா நீ எங்க பேமில வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதான் ஒரு எல்லைக்கு மேல பணம் வர்றதுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய விபரீதம் குடும்ப வாழ்க்கை போயிடும் ஒழுக்கம் போயிடும் அன்பு போயிடும் நட்பு போயிடும் மேன்மை போயிடும் பண்பு போயிடும் ஒரு எல்லைக்கு மேல செல்வம் வராமல் இருக்கிறது கூட நல்லது சத்தியசா பாபா ஒரு வார்த்தை சொல்ற ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்னன்னா பணம் எப்படி இருக்கணும்னா கால் செருப்பு மாதிரி இருக்கணும் கால் செருப்பு மாதிரி கீழான அர்த்தத்தில் கால் செருப்பு எப்பவுமே அளவு சரியா இருக்கணும் இப்ப பாரு கால் செருப்பு சின்னதா இருந்ததுன்னா காலை கடிக்கும் கால் செருப்பு பெருசா இருந்தா நடக்கிறவன கவுத்து விட்டுடும் பணமும் கம்மியா இருந்தா கைய கடிக்கும் ஜாஸ்தியா இருந்தா எவங்கிட்ட இருக்கோ அவனையே கவுத்து விட்டுரும் அந்த செல்வம் ஒரு அளவா இருந்தா தான் பெத்தவங்க பிள்ளைகளுக்கு கூட உறவுங்கிறது கரெக்டா இருக்க முடியும் இந்த பெரிய குடும்பங்கள்ல கனக பிள்ளையை திட்டுவாணை ஒழிய பிள்ளையை திட்டமாட்டான் சோதரர் தம்முள் பகை உண்டோ ஒரு சுற்றத்திலே பெரும் செற்றோமோ எல்லாம் அண்ணன் நம்பியிடா என்னடா சண்டை வேண்டியிருக்க எங்களுக்குள்ள ஆயிரம் சூழ்ச்சி இவன் செய்தும் அந்த சீதரன் தன்னருளால் ஒரு பெரும் சீலத்தினாலும் புயவரி கொண்டும் யாதொரு தீங்கும் இல்லாமலே அவருக்குறானே பிள்ளை பருவம் தொடங்கிய இந்த பிச்சை அவருக்கு பெரும்பகை செய்து கொள்ளப்படாத பெரும்பழி அவங்க கொல்ல பண்றதுக்கெல்லாம் நம்ம திட்டமிட்டமே செஞ்சிருக்கலாமா கொல்லப்படாத பெரும்பழி அன்றி கொண்டதோ நன்மை சிறிது உண்டு அவனை எதிர்த்ததால் நமக்கு நன்மைனு கொஞ்சம் ஏதாவது உண்டா இனியாவது திருந்த சொன்னா கேடா மகனே உனக்கு செல்வம் இருக்கு வாழ்க்கை இருக்கு எல்லாம் இருக்கு நீ ஏண்டா இத பெருசா எடுத்துக்கிறேன் அவன் சொன்ன யாகத்துல என்ன அவமானப்படுத்திட்டாங்க அப்பவும் சொல்றான் உன் சொன்ன வார்த்தை சாதாரணமான வார்த்தை அவன் சொல்றான் துரியோதனா எனக்கு விழிப்புலன் இல்லடா கண் புலன் இல்லை நான் ஒரு இடத்துல தடுமாறி விழுந்தா கூட அது தப்பு கிடையாது யாரும் எந்த இடத்துல அன்பு காட்டுவார்கள் நீ உனக்கு விழிப்புலன் இருக்கிறது இருக்கிற போது நீ கீழே விழுந்தா மாட்டாங்களா இல்ல என்ன தப்பு மச்சினு சிரிச்சு விட்டாரா பெரிய விஷயமா எடுத்துட்டு பேசிடே இது எல்லாம் சாதாரணமா யார் வேணாலும் செய்வார்களே தவறி விழுபவர் தன்மையை பெற்ற தாயும் சிரித்தல் மரபு என்று குழந்தை நடந்து வருது கீழே விழுந்தா அம்மா சிரிக்க மாட்டாரா அந்த குழந்தைய பார்த்து என்னப்பா உழுந்துட்டியா அப்படின்ட்டு வந்து எடுத்து விடுவா பெற்றாயின் மரபு அப்படி இருக்கும் போது என்னடா சகோதரன் முதல் மரியாதை காட்டினார்கள் நம்மளை மதிக்கல நமக்கு தானே கண்ணனுடைய மேன்மை என்னன்னு தெரியுமா நாம அண்ணன் நம்பி நமக்கு நாமே முதல் மரியாதை பண்ணிக்கிறதா நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கிற விருந்தாளி யாரு கண்ணன் அவன் யாரு கடவுள் அவருடைய ஆற்றல் என்னன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆதிப்பரம்பொருள் நரணன் வித்துக்கு பிறந்த பிள்ளை மறந்துடக்கூடாது நீங்க வேதவியாசருடைய வம்சமா வந்துதான் அம்பிகை வயித்துல வந்து பிறந்த வேதவியாசன் ஞானி தானே அவருடைய வித்துல வந்த பிள்ளை எப்படி மோசமா இருக்க முடியாதான் மெயின் ரீசன் ிய பார்கடல் நீதியிலே நல்ல சோதிப்ப நாம் ஆயிரம் கொண்ட தொல்லறிவு என்னும் ஒரு பாம்பின் ஒரு போதத்துயில் கொள்ளும் நாயகன் கதை பொந்துப்புவிசை தோன்றினான் இந்த சீத குவளை விழுகினான் என்று செப்புவர் உண்மை தெரிந்தவர் டெய் அவன் நாராயணனடா பரம்பொருளடா மூல பரம்பொருள் மேன்மையானவனட கிருஷ்ணன் அவன் எப்படி வணங்கணும் ஆணவம் தள்ளலும் இந்த ஞானத்தை தான் என கொள்ளலும் பரமோன நிலையில் நடத்தலும் ஒரு மூவகை காலம் கடத்தலும் நடுவான கருமங்கள் செய்தாலும் உயர் யாவிற்கும் நல்லொருள் பெய்தாலும் அவன் எப்படி வணங்கணும் எப்படி அடையணும் அப்பேற்பட்ட மேன்மை மிக்கவன் அந்த நாராயணன் அந்த நாராயணனுடைய பெருமையுடைய துரியோதனா உனக்கு நான் சொல்ல முடியுமா சொல்ல முடிக்கிறான் பாரதி சொல்ற ஒரு பேயினை வேதம் உணர்த்தல் போல் கண்ணன் பெற்றி உனக்கவர் பேசுவார் துரியோதன கோவம் அப்பா இவ்வளவு பாம்பை கொடி என்று உயர்த்தவன் அவனுடைய கொடியில பாம்புதான் படும். பாம்பே படம் கொடிய படமாடிற்ற மைந்தற்கு தீது செய்திடும் தந்தையர் பார்விசை உண்டுக்கொள் மாதிரி ஒரு மோசமான அப்பா உலகத்தில் உண்டாம் எப்படியா இந்திர போகங்கள் எனக்கென்றான் உலக இன்பமும் மாதரின் இன்பமும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க புவி மண்டல தாட்சி அவர்காதமும் நெய்யும் எனக்கென்றான் எங்கும் சாற்றிடும் கீர்த்தி அவர்கின்றான் தின்ட்டு தின் ஜாலியா இருக்கிறது என் வேலை என்ன அப்படித்தான் முடிவு பண்ணிட்டாங்க அப்ப மாதர்தம் இன்பம் எனக்கென்றான் மண்டலத்துாதும் எனக்குள்ள வைக்கும் என்ன பேச முடியும் தொடுக்கிலே ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டுக்கொள் ஒரு வழி நாங்க கண்டு சூதுக்கு அவரை அழைக்கலாம் சூதாட்டத்துக்கு அவங்களை கூப்பிடலாம் அதில் தோற்றிடுமாறு புரியலாம் கண்டிப்பாக அவர்களை தோற்கடிக்கலாம் இதற்கு ஏதும் தடைகள் சொல்லாமலே தடைகளை சொல்லி காரியத்தை சொல்லாமலே எனது எண்ணத்தை நீ கொடல் வேண்டும் அப்ப நான் சொல்றத நீ கேளு திருதநாஷ்டம் பார்த்தான் சூதாட்டத்துக்கு அவனை கூப்பிட்டு அவன் சொத்த கொள்ளையடிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட வருத்தோட சொன்ன பெரிதாய் துயரு கொடர்ந்தாய் எனக்கு பெற்றா பெரிதாய் துயரு கொடந்தாய் கொடும் பே என பிள்ளைகள் பெற்று விட்டேன் நல்ல பிள்ளைகளா பெற்று பேய பிள்ளைகள் பெற்று விட்டேன் அரிதாக்குதல் போலே அவர் ஆங்கு அவரோடு பொறவல்லமோ டே சிங்கம் தாக்குனா தாங்க முடியுமாடா எவ்ளோ கொடுமையான விஷயம் அதை விட்டுட்டு நரி தாக்குதல் போல் இந்த சூதாட்டத்துல ஏண்டா உனக்கு இந்த புத்தி கெட்டு போச்சு ஆரியர் செய்வாரோ இந்த ஆண் இல்லாத செயல் என்னவரும் இது பேடித்தனமான ஒரு காரியம் இல்லையாடா சூதாடி அவன் ஜெல்வத்தை கொள்ளையடிக்கலாம்னு சொல்றீங்களே இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள வரலாமா இது வீரனுக்கு வரக்கூடிய எண்ணமா எல்லாம் கேட்டான் துரியோதன ஒரே ஒரு வாரம்னா இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இங்க வரல நீ சொல்றதை நான் கேட்டுக்கிறதுக்கு வரல இப்ப நீ இதை ஒத்துக்கிட்டே அப்படின்னு சொன்னா நான் உயிரோட இருப்பேன் நீ இத ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா நான் பெணமா விழுந்து சாமே என் மேல விழுந்து நீ ஒப்பாறுவி கடைசியா த்ரன் பண்றான் சில வீட்டுல கூட சில பேர் மிரட்டுவாங்க நான் சொல்லிக்குவேன் கிணறு தண்ணி கூட இல்ல கிணறு தற்கொலை பண்ணிக்குறது பெரிய விஷயம் உலகத்துல வாழ்றது பெரிய விஷயமே ஒழு தற்கொலை பண்ணிக்கிறது பெரிய விஷயமா பணியை வைக்கிறது இன்னொருத்தர மிரட்டுறது இ மக்கள் வந்து தான் நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ அடுத்தவங்களை கடுக்கறதுக்கு எல்லா வெப்பனும் கையாளு இன்னொரு என்னென்ன வீழ்த்தணுமா எல்லா கருவியும் கையாளுடைய முடியாது ஒரு நிகழ்ச்சி ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான் அவனுடைய தாய்மாமன் பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு வித்தியாசம் அவனுக்கு அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு வித்தியாசம் அந்த பொண்ணு பதினஞ்சு வயசு தான் கல்யாணமே பண்ண முடியாது இன்னும் மூணு வயசு கைது மேரேஜே பண்ண முடியும் அந்த அம்மா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க அவன் சொல்ல நான் கல்யாணமே பண்ண முடியாது சட்டப்படி தப்பு நான் கல்யாணம் பண்ண முடியாது பண்ணி நாளும் அமெரிக்கா கூட்டிட்டு போய் பதினெட்டு வயசு ஆவலை நான் என்ன பண்ண சொல்றேன் போய் இன்னும் இருபத்தெட்டு வயசு ஆகி இந்த பயலுக்கு பதினஞ்சு வயசு ஆகி போச்சு கூடாத விட முப்பது வயசு ஆகி நான் எப்படி வாழ்வேன் எனக்கு வேற ஒரு பொண்ணு பாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த அம்மா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தகவலை பண்ணிக்க இது என்ன கூத்து அவன் நல்லா இருக்க உடன நல்லா இருக்க விடமாட்டேன் அப்படின்னு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு என்ன பேர் சொல்ல முடியும் பண்ணிக்கும் சொல்லு நான் சொல்றேன் பண்ணிக்கும் ஒரு சட்டத்தையும் மதிக்கல ஒரு தர்மத்தையும் மதிக்கல ஒரு நீதியும் மதிக்கல நான் சொல்றபடி மனோபாவும் வாழ்க்கையில நம்ம எவ்வளவு போலாம்னு ஒரு இலக்கணம் இருக்கு இன்னொருத்தர் வாழ்க்கைக்குள்ள நம்ம எவ்வளவு எட்டி பார்க்கலாம்னு ஒரு கணக்கு இருக்கு சீனா நம்ம எல்லைக்குள்ள வந்தா தப்பு பாகிஸ்தான் நம்ம எல்லைக்குள்ள வந்தா தப்புன்ற மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு உள்ள போலாம்னு ஒரு கணக்கு இருக்கு ஒரு அளவு போலாம் அதுக்கு மேல போக முடியாது எல்லா வகையிலையும் நான் சொல்றபடியே ஆக்கிரமிப்பு மனோபாவம் எந்த வகையில் இருந்தாலும் தவறுதலா தான் போய் முடியும் காரண காரியங்கள் அறிவுபூர்வமான அணு சயின் பேசுற போது சொன்ன வெரி க்ளோஸ் ரிலேஷன் இருக்கு இல்லையா கல்யாணம் பண்ண ஊனமுற்ற குழந்தைகள் வந்து தோன்றும் சொந்த நெருன உறவு கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்தா ஊனமுற்ற குழந்தைகள் உறவுல போய் கல்யாணம் பண்ணுவோம் இந்த குடும்பத்தினுடைய குறைபாடு அந்த குடும்பத்து மாறி ஊனமுற்ற குழந்தைகள் வந்து பிறகு இது தவிர்த்தா என்ன கெட்டு போச்சு வேண்டாம் சயின்டிபிக்கா அறிவுபூர்வமா சொல்றேன் அதுவும் பணியும் நினைக்கிற ஒரு அகங்காரம் அப்பாவே நீ எனக்கு எல்லாம் வாங்கி தரல நான் தற்கொலை பண்ணிக்குவேன் இதெல்லாம் செய்யல நான் ஒண்ணு மட்டும் தன்னை அதாவது பிறரை பணிய வைக்கிறதுக்கு என்னவனாலும் யுக்திகளை கையாளலாம் பல நினைக்கிறார் இதெல்லாம் ரொம்ப தவறு பிறர் வாழ்க்கையில நம்ம ஒரு அளவுதான் தலையிடலாம் அதற்கு மேல தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது இப்ப அப்பா கிட்ட சொல்றபடி கேட்கல அப்படின்னா வச்சிருக்கா நீ விழுந்து அழவேண்டிருக்கும் அப்படின்னு இந்த லெவல்ல நான் ஒரு அப்பா வந்தா என்ன சொல்வேன் என்ன செத்துறா மேல விழுந்து அழுது காரியத்தை முடிச்சுட்டு பால எல்லாம் ஊத்திட்டு அடுத்த வேலையை பாக்கலாம்ல வெறதா வேலையா பாக்கலாம்ல இப்ப நான் சொல்ற கருத்து கஷ்டமா இருக்கும் ஆனா இதான் சத்தியமான நான் அடிக்கடி சொ இந்திய அவசியம் கிடாது நியாய கட்டுப்படா நம்ம பிள்ளையா இல்லையா கூட தூக்கி அறிவிக்க முடியும் அந்த அறிவு பூர்வமான வாழ்க்கை முறை வந்தாதான் ஒரு சமூக உறுப்பினர் குருட்டு பாசம் கண்மூடித்தனமா அவன் குழந்தை மேல அளவு கடந்த பாசத்தை காட்டுறது அவன் என்ன தப்பு பண்ணினாலும் ஏத்துக்கிறது அவன் ஊரடிச்சு ஒலையில போட்டு திருடிட்டு கொலை பண்ணிட்டு என்ன வந்தாலும் போலீஸ்ல காட்டி கொடுக்கூடாது அவனை காப்பாறு தவறு இந்த எண்ணம் தான் சமூகத்தை ஜாதி நம்ம கட்சிக்காரன்னா அவன் தப்பு காட்டி கொடுக்கூடாது லஞ்சம் வாங்கினா காட்டி கொடுக்கூடாது நம்ம ஜாதிக்காரன் அவன் என்ன தப்புனாலும் காட்டி கொடுக்கூடாது ஒரு பேங்களை கொள்ளையடிப்பான் திருடுவான் அப்புறம் அவலங்களை யோசிக்கணும் மனிதர்கள் எவ்வளவு தூரம் தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள் பலத்தை தப்பா பயன்படுத்துற துரியோதன சொல்றேன் நீ மட்டும் சொல்றதை கேட்கல நீ கேள்வி கேட்குமா பதிமூணு வருஷம் கழிச்சு சூதாடி இதே போனத்து மேல திருதராஷ்டம் அழுதானா இல்லையா நடக்காம போச்சு அதே காரியம் நடந்தது கொண்டு இதே போனத்து மேல விழுந்து அழுதானு வருஷம் கழி தள்ளி இதே தானே நடந்தது நடக்காமியா போச்சு அப்பா எப்படி இருக்கணும்னா டே இது தப்புனா தப்புதான் நீ என்ன சொன்னாலும் கிடையாது ஒரு அப்ப பிள்ளை பாசமோ குழந்தைங்க பாசமோ எல்லாத்தையும் மீறி நாம செய்யணும் நினைக்கிறதுக்கு பாருங்க பாவத்துல பெரிய பாவம் அதுதான் திருதராஷ்டம் வீணாப்பிடம் அவன் கடைசியா சொல்றான் பாருங்க வேதனையா சொன்னான் மகனே அப்படிலாம் பண்ணிவிடாதடா அப்படி எல்லாம் பண்ணிவிடாதடா நீ இருக்கணும் தான இவ்வளவு பாடுபடுறேன் அப்படிலாம் நீ பண்ணிவிடாதே நான் கூப்பிடுறேன் யாரு தருமனையெல்லாம் இந்த இங்க ஒரு மண்டபம் கட்டி நான் வர சொல்றேன் சொல்ற போது சொன்னா பாருங்க அதை ஒத்துக்கிறான் அதை பாரதி எழுதுனா என் மகனே விதிடா விதி விதி மூணு தடவை பாரதி அந்த வார்த்தையை போட்டான் விதி விதி விதி மகனே இனி வேற என்ன சொல்லுவேன் அடமகே அது மூணு தடவை விதி விதி விதிங்கிற வார்த்தையை பாரதி பயன்படுத்தினாரே என்ன காரணம்னா ஒண்ணு இப்ப தருமன சூதாட்டத்துக்கு கூப்பிட்டு அவனை தெருவுல நிறுத்தப்போறான் அது யாருடைய விதி தருமனோட விதி விதியம் தருமனோட விதி சூதாடிக்கு 13 வருஷம் நாட்டை வச்சுக்கிட்டு அப்புறம் அவன் கையாலேயே இவன் சாக போறான் அது இவனோட விதி இத திருதாட்சம் அடிச்சுக்கிட்டு நான் பார்க்க வேண்டியிருக்கேன் அது என்னோட விதி மூணு பேர் விதி மீட் பண்ணது மூணு பேர் விதி சந்திக்கிற இடமா போச்சு இந்த இடம் விதி விதி விதி மகனே இனி வேறது சொல்லுவேன் கதையிடும் காலனன்றோ இந்த கயமகன் என நினைச்சார் ஏன்னா இதே கான்செப்ட பின்னாடி பாரதி இன்னும் சொல்றான் விதி வசித்த போரில் என்னென்ன நடக்குமோ அது நடந்தே தீரும் மாற்ற முடியாது வருத்தப்பட்டு பேசுறோம் ஏதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னா அது வலிமையானது நாம வந்து அதை மறுக்க முடியாது ஒரே விதியே இல்லைன்னு பகுத்தறிவாதி மாதிரி நாம பேச முடியாது விதி இருக்கு விதியை ஜெயிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு நாம ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஆனா விதி அந்த நீங்க சொன்னாலும் வேலையை செய்யும் அவர் அம்பத்தெட்டு வயசு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் காசுக்காக இல்ல ஒரு கலைக்காக என்ன யோகப்பட்ட ஜோசிய புத்தகமா அப்பதான் எனக்கும் ஜோசியத்துல என்ன ஏதும் வந்தது ப்ரொபஷனா பாக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து எங்க அப்பா சொல்றாரு விதி எவ்வளவு அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல கதை சொல்வாரு ஒரு ஜோசியர் எப்படிப்பட்ட ஜோசியா மண்ட ஓட்டில் ஜோஷிய பார்ப்பார் கைய உள்ளங்க ஒரு நாள் திருவழியா போறாருக்கு இன்னும் அவமானம் பாக்கி இருக்கு முடியுமா வீட்டுல தோட்டம் இருக்கு தோட்டத்தில் ஒரு மரம் இருந்தது மரத்தில் ஒரு பொந்து இருந்து அதுக்குள்ள வீட்டில் வைக்க முடியாது காலையில எந்திரிச்ச உடனே போய் பார்ப்பார் அவமானி சாய் தோட்டத்துக்கு அந்த சாயந்திர வச்சுட்டு கை கால் கழிவுக்குள்ள ஒன்னும் ஆகவே இல்லை அந்த மண்ட ஓட்டம் ஒன்றரை வருஷம் வச்சிருந்தா ஒண்ணுமே ஆகவே இல்லை ஒரு நாள் இவர் எங்கேயோ வெளியில போயிட்டு திரும்பி வந்தாரு வந்து பார்த்தா தோட்டத்தில் எடுத்து வச்சு இவருக்கு மாத்தாலும் அடிச்சிட்டு இருந்த விளக்கு மாத்தாலும் அடிச்சிருக்க ஒ பைத்தியம் அதை போட்டு அடிக்குது என்ன போட்டு அடிக்கிறா உனக்கு நோவுமே ஒன்னையே விளக்கமா அடிச்சா இருக்க அடிக்க முடியல ஆத்திரத்துக்கு அடிக்கிறேன் வேற ஒண்ணு இல்ல அந்த ஜோசியருக்கு ஒரு ஸ்மால் ஹவுஸ் இருந்தது அது செத்து செத்த ஒண்ணுர்பு போயிடுச்சு போச்சு மண்ட நினைச்சுக்கிட்ட மூத்த சம்சாரம் ஓ அப்ப செத்ததுக்கு அப்புறமும் மண்ட ஓட்டை எடுத்து வச்சு இந்த கொஞ்சம் போல் இருக்குது காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை அப்படின்னு இதை அடிச்சாதான் அவன் திருந்துவான் நல்லா விளக்கு மாத்தாள் அடிச்சு உரல்ல போட்டு போட்டு அப்பதான் அந்த ஜோசியருக்கு உரைச்சுதான் அது பட வேண்டிய அவமானம் நம்ம வீட்டுல வந்து படகு அது தெருவுல கடந்தா கூட சும்மா கடந்துருக்கும் அதுக்கு இத்திரிக்கம் அழித்து வெளியே சொல்ற விதிங்கிறது எவ்வளவு வலிமையா வேலை செய்யும் அப்படிங்கறது நான் வந்து விதியை எதிர்க்கிற கொள்கை உடையவர் விதி இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா விதிப்படியே போனா மறுபடியும் இருக்கும் அதை எதிர்க்கிறதுக்குரிய பணிவு நமக்கு இருந்தா தான் அதை எதிர்ப்பதற்குரிய அக்னி நமக்குள்ள இருந்தா தான் விதி என்பது வேலை செய்யும் அதை செயலக்க வைக்க வேண்டிய முயற்சி நமக்கு வேற என்ன சொல்லுவேன் விதிப்படியாவே எல்லாத்தையும் விட்டுட்டா அதான் விபரீதமான விளைவுகள்லாம் வரப்போகுது அவர்கள் சொன்ன மாதிரியே ஒரு மண்டபத்தை நிர்ணயம் பண்ணினார்கள் அப்புறம் சித்தப்பா அவங்க கூப்பிட்டாதான் வருவாங்க சொல்றான் வித்துரான் இப்போ இந்த சகுனி பேச்ச கேட்டு நம்ம பைத்தியக்கார பிள்ளைங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க இப்படிதான் பேசுற சகுனி பேச்ச கேட்டு நம்ம பைத்தியக்கார பிள்ளைங்க மண்டபத்தை கட்டி கூப்படுறாங்க அவனை கெடுக்கறதுக்கு தான் கூப்பிடுறாங்க இத சொல்லிடுவங்கிட்ட என்ன அதான் திருதராஷ்டம் அதாவது அதுக்கப்புறம் வரதோ வராதோ அமை இஷ்டம் நாம வந்து பிள்ளைங்க சொன்னோன்னு கூப்பிட்டுட்டோம் ஆனா அவங்க அயோக்கியத்தனமான எண்ணத்துல பிள்ளைங்க இருக்கிறாங்க இந்த பசங்க சூதாட்டத்துக்காக கொள்ளையடிக்கத்தான் கூப்பிடுறாங்க விவரத்தை சொல்லிவிடு தருமன்ட வந்ததோ வராதோ அவன் இஷ்டம் இத்தனை சொன்ன இது தப்பு இல்லையா யாராவது தம்பி பிள்ளைகளை கூப்பிட்டு கொள்ளையடிக்க அனுமதிப்பாங்களா நீ ஏன் இப்படி பண்றேன் எனக்கு எனக்கு பிள்ளை மேல பாசம் அவன் இருத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன் சொல்லுன்னு சொல்லிட்டு இனிமே வர்றதோ வராதோ அவன் இஷ்டம் சொல்லுப்போம் பித்ரன் தூது போனான் பெரியப்பா அவங்கள கூப்பிட்டாரா மண்டபம் கட்டி இருக்கா அந்த மண்டபத்துல சூதாட்டத்துக்கு வரதாருதான் வாங்கட வந்தோம் தருமன் இப்படி யோசிச்சான் அப்ப பீமன் சொன்னான் அண்ணா நாம போக கூடாது அப்படியே போறதா இருந்தாலும் முதல்ல அந்த துரியோதனை கொண்டுதான் வரணும் நம்மளை ஒழிக்கிறதுக்கு பிளான் பண்றான் எனவே போகாம இருக்கிறது பெட்டர் அப்படின்னு அர்ஜுன ஒண்ணும் சொல்லவே இல்ல அண்ணனுக்கு தெரியாதா அப்படின்னு மௌனமா இருந்தா அப்ப தர்மபுத்திரன் அழைப்பு விடுத்தது யாரு பெரியப்பா வந்து கூப்பிட்டது பாண்டுவண்ணா வந்து இருக்கிறவன் பெரியப்பா கூப்டா சித்தப்பா வந்து நாம போல பெரியவங்களுக்கு என்ன மரியாதை வச்சிருக்கோம் தர்மத்துக்கு விரோதமா என்ன நடந்துரும் ஒண்ணு நடக்காது போலாம் வாங்க சரி உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி தந்தையும் வரப்பணித்தான் சிறு தந்தையும் தூது வந்து அதை உரைத்தான் பீமனும் திகைத்து விட்டான் என விஜயனை நோக்கி இங்கு இது சொல்வான் என்ன ஆச்சரியமா இருக்கு மாமனும் மருமகனுமாய் நம்மை அழிக்கிறதுக்காக திட்டமிடுகிறார்கள் நெடுநாள் பகை கண்டாய் அவன் ரொம்ப நாள் பகையில இந்த காரியத்தை பண்றான் நாம போய் சிக்கிக்கொள்ளக்கூடா இல்ல போதாம் நான் முடிவெடுத்துட்டேன் நாம எல்லாம் போகிறோம் அப்படின்னு தான் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் எல்லாம் தேர்தலேறி திரௌபதியை அடைத்துக்கொண்டு அவர்களுக்கு பரிசுகள்லாம் கொடுக்கறதுக்கு பரிசுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக புறப்பட்டு அந்த அஷ்டினாபுரம் நகரம் போய் சேர்ந்தார்கள் இந்த பாண்டவர்களை அவர்கள் வரவேற்றார்கள் மண்டபத்தை எல்லாம் காட்டினார்கள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சபா மண்டபத்தில் ஒரு பகுதியில் சகினி உட்கார்ந்துருக்கிறான் ஒரு நல்ல நடுநாயகமா புன்ொழில் கவரு அதனில் இந்த புவிமிசை இணையிலை எனும் புகழாம் நன்றரியா சகுனி நன்றதியா சகுனி நல்லதுன்னா என்னன்னு தெரியாது நன்றியா சகுனி சபை நடுவில் ஏறு என கழித்திருந்தார் தெரியும் இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் முகூர்த்தம் முடிஞ்சு சாப்பிடற வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம பல பேர் சீட்டாடுவோம் முதல் நாளே மாப்பிளப்பு பொன்னெழப்பு ஏதாவது முடிஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரி சாப்பாட்டுக்கு வரைக்கும் சீட்டாடலாம்னு சீட்டாட ஆரம்பிச்சு மாப்பிளப்பு முடிஞ்சு சீட்டாட ஆரம்பிச்சு பல பேர் தாலி வரைக்கும் எந்திரிக்க மாட்டான் காலைல குளிச்சிருக்க மாட்டான் டிபன் சாப்பிட்டுருக்க மாட்டான் முகூர்த்தத்துல போய் பாட்டுருக்க மாட்டான் சீட்டாடிட்டே உட்காந்துருப்பான் அந்த சீட்டுக்கு அவ்வளவு வலிமை உண்டு சூதாட்டத்தை மாதிரி ஒருத்தனை இழுக்கக்கூடிய விஷயம் உலகத்துல வேற எதுக்கும் கிடையாது பெசாம ஆடிக்கிட்டே இருக்க தோணும் பல கல்யாண வீட்லயே கல்யாணத்துக்கு லிஸ்ட் போடுற போதே மஞ்சள் அம்பது கிராம் சீட்டு கட்டு ஒன்று கல்யாண வீட்டுல லிஸ்ட் போடுற போது மஞ்சள் எழுதிட்டு அடுத்தாண்டு சீட்டு கட்டுனே எழுதிடுறேன் என்ன அக்கறோம் அதாவது ஜாலியா பொழுது போனுமா இவன் சொல்றான் சாப்பாடு ஆகறதுக்கு ஒரு மணி ஆகும்டா சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா அது வரைக்கும் பொழுது போல வரியா சூதாடலாம் சகுனி கூப்பிட்டான் பெருமை இங்கு இதில் உண்டோ அரை பெற்றி உண்டோ மரப்பீடு உள்ளதோ இது சரியான காரியம் இல்ல சூதாடுறது தப்பு வேண்டாம் நாம சூதாட வேண்டாம் பேசி பொழுது போட்டோம் அப்புறம் சாப்பிட்டுட்டு போறப்படுவோம் கலகல என சிரித்தான் என பயின்றான் பல பல மொழிகுவது ஏன் உன்னை பார்த்திபன் என்று எண்ணி அழைத்து விட்டேன் உலகத்துக்கு ராஜா மகாராஜா செலவு படற பெருசா நினைக்க மாட்டேன் நினைச்சு உன்னை கூப்பிட்டேன் ஆனா நீ இவ்வளவு கஞ்ச பிசுனாரியா இருப்பேன்னு எனக்கு தெரியாது இது சொன்ன பாரத மண்டலத்தார் தங்கள் பதி ஒரு பிசுனர் பிசுனா உங்களுக்கு தெரியும் கஞ்ச பிசுனர் என்று அறிவேணும் அப்படியெல்லாம் என்ன சொல்லாதே நான் ஒண்ணு கஞ்சன் அர்த்தம் கிடையாது சூது தவறு அப்படிங்கறதுக்காக நான் வேண்டாம்னு சொல்றேன் தோல் விலைக்கு பசுவினை கொல்லும் துட்டம் இவ்வுரை சூறுதல் கேட்டு ஒரு தோல் விலைக்காக பசுவை கொல்லக்கூடிய மகாபாவி அந்த சக்குனி அவன் சொல்றேன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இது தவறுங்கிறதுக்காக சொல்றேன்டா சூதாடினா இம்மை போயிடும் மறுமை போயிடும் புண்ணியம் போயிடும் சூதாட்டத்தால அழிந்த குடும்பங்கள் பல அதனால நான் வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படி இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே கர்ண இதெல்லாம் சும்மா நீதாஸ்திரம் பேசுறது காசு போயிடுமே கவலைப்படுற காசு மேல அபிமானம் பொழுது போறது தெரியல காசு பெருசா நினைக்கிறேன் உதவி வைக்கணும் உதவாங்க பஸ் ஸ்டாண்ட் யாரும் நின்றுட்டு இருப்பாரு சொல்லுவான் பய் இவனுக்கு இவனுக்கு தில்லு இல்ல சொல் என்ன மாப்பிழை மாப்பிள்ளா அவன் வித்தியாசமா இருக்கும் மாப்பிள்ளை நினைச்சுட்டேன் மாப்பிள்ளைக்கு ரொம்ப தில்லு ஜாஸ்தி தான் கிடையாதுன்ற மாப்பிள்ளைக்கு தில்லு கிடையாது அப்படிங்கற ஏன் கிடையாதுங்கிற அது அவங்க ஒரு வழி தலைவர் அவர் தலையில போய் இவன் தட்டுவாங்க போட்டுக் கொடுப்பான் எட்டி எடுப்பான் தெரு ரெண்டு சே அடி வாங்கி வச்சுருப்பான் வெறுப்பேற்று பேசுறான் தருமன் செலவு பண்ணுவான் கஞ்சப்பாய் இல்ல நல்லவன் கொடுக்க முடியாது அவன் இருந்தாலும் இப்படியும் தருமன கிடைக்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எல்லை என்ன ஆயி போச்சு கர்ணன் இப்படி பேசின உடனே யாருக்கு கோவம் வந்து எல்லாரும் தெரியுமான்னு கை விழுக்கிற நில்ல தூக்கிட்டு கர்ணனை கொல்லுவேன்னு சண்டைக்கு வா அப்படின்னு கர்ணன் சண்டைய ஆரம்பிச்சா டக்குனு தர்மன் பார்த்தான் என்னடாது நாம இங்க வந்ததே சண்டை வரக்கூடாதுன்னு பார்த்தா சண்டைக்கே இதுவே காரணமா போச்சு உடனே யாரும் எடுக்காத முடிவை தருமன் எடுத்த அர்ஜுன் வருது அந்த எண்ணத்துல முடிவு எடுத்தான் தருமன் எப்படினா தான் முடிவு பண்ணிட்டேன் மனம் இணங்கி விட்டார் மா சூதியே ஐயன் மனம் இணங்கி விட்டான் தயம் உருட்டலான விதுரம் போலே நெறியுள்ளோர்கள் எல்லாம் தங்கள் மதி மயங்கி விட்டார் அந்தமணி துரைப்பார் பந்தயங்கள் சொல்வாய் சகுனி பரபரத்திடாது பந்ததற்கு விட்டா எதிரே வைக்க நிதியம் உண்டா இப்பதான் தருமனுடைய அகங்காரம் என்னன்னு வெளியில வரப்போகுது தருமன் என்ன சொல்றானா சகுனியை பார்த்து என்ன சகுனி எனக்கு எதிரில வந்து ஆடுறதுக்கு தருமன் பாருங்க ஆடு ஆடு ஆடுன்னு கூப்பிட்டியே உங்ககிட்ட காசு இருக்கா எங்கிட்ட இருக்கு தருமன் சொல்றான் எங்கிட்ட இருக்கு நான் இதை வச்சுதான் சொன்னேன் என்னன்னா தருமன் நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு உத்தமன் அல்ல அவன் மனசிலையும் சூதாடணும்னு ஆசை உண்டு அவன் மனசுலேயும் காசு தங்கிட்ட இருக்குங்கிற கர்வம் உண்டு அவன் மனசிலும் சராசரியான ஆசா பாசங்கள் உண்டு இதை சொல்லுவதற்கு காரணம் தருமனை அவமானப்படுத்த அல்ல அந்த நிலையில் இருந்த தருமனை உலகம் மதிக்கும்படியாக உயர்த்தி என்றால் நாம் நம்மை எவ்வளவு உயர்த்தலாம் யோசியுங்கள் இதுக்காக எழுத்தாப்ல வந்துட்டே உங்கள்ட சில்லருக்கா ஆடுறதுக்கு அப்படின்னா சகுனி ஒண்ணு அவன்கிட்ட காசு கிடையாது சகுனி கிட்ட காசு அவன் ராஜா இல்ல இல்ல அப்படி ஒரு வினாடி திகச்சா துரியோதனன் சொன்ன ஒண்ணு பேச வேண்டாம் தருமன் வார்த்தை கேட்டே துரியோதனன் எழுந்து சொல்வான் அருமையான செல்வம் என்பால் அளவில் ஒரு மடங்கு வைத்தால் எதிரே ஒன்பதாக வைப்பேன் நீ ஒரு தங்க காசு வச்சா நான் ஒன்பது காசு வைக்கிறேன் நீ ஜெயிச்சா நீ ஒன்பது எடுத்துக்கோ நான் ஜெயிச்சா ஒன்னு எடுத்துக்கிறேன் ஒரு மடங்கு வைத்தால் எதிரே ஒன்பதாக வைப்பேன் பெருமை சொல்ல வேண்டாம் ஐயா பின் நடக்கும் என்றான் அது டர்மன் சொன்னா இருக்குப்பா ஒருவனா பழையம் வேறு ஒருவன் வைப்பதுண்டா இங்க ஆடுவானோசிப்பான ஒருவநாட பணையம் வைப்பது மாமநாட படையம் இங்கு மருகன் வைக்கோனாதா மாமன் அவனுக்கு மருமகம் வைக்கணும் பெரிய விஷயம் வைக்க கூடாது மாமநாட படையம் இங்கு மருகன் வைக்கோனாதா இது வந்த குற்றம் என்ன பெருசா குற்றம் பேசுறியே கொழுது போக்குவதற்கே சூது போர் தொடங்குகின்றோம் அழுதல் ஏன் இதற்கே என்று அங்கற் தருமன் ஒரு மாலையை கையட்டி வைச்சா ஒளி சிறந்த மணியின் மாலை ஒன்றை அங்கு வைத்தான் ஒரு மாலையை கயட்டி வைச்சா ஒளி சிறந்த மணியின் மாலை ஒன்றை அங்கு வைத்தான் களிமிகுந்த பகைவன் எதிரே கனகனங்கள் சொன்னார் அத மாதிரி நைன் டைம் சொன்ன அப்புறம் தயம் உருட்டனானார் சகுனி வென்று விட்டான் அது எப்படி போட்டின்னு கேட்டா போடு எட்டு போட்ட கட்ட மறுபடியும் அதுதான் ஒரு பூர்வ கதை சொல்லுவான் அது வந்து அவங்க சகோதரைய செய்யப்பட்ட தாயகட்டை அப்படின்னு இது பாரத கதை கூட கிளைக்கதையில வருது ஆனா அந்த அந்த தாயகட்டை போடும் போடு எட்டு அப்படின்னா எட்டு போடும் போடு நாலு நாலு போடும் என்ன போட்டு ஜெயிச்சிக்கிட்டே போவ சகுன் தாயம் விட்டான் எப்படி ஒன்னொன்னா நீரை உண்ட மேகம் போலே நிற்கும் ஆயுதங்கள் வாரணங்கள் யானைகளை பணையமா வச்சா தாயம் உருட்டலானால் அதிலே சகுனி வென்று விட்டான் மாடிழந்து விட்டான் தருமன் மந்தை மந்தையாக ஆடிழந்து விட்டான் தருமன் ஆடிழந்து விட்டான் இவன் மாடிழந்தான ஆடிழந்தான சகுனி எதிர உழந்தான் சகுனி அங்கு பின்னும் சொல்லுகிறான் பீடுமா பெருமை அந்த பெருமையை சகுனி இன்னும் சொல்றானா நாடி இழக்கவில்லை தருமா நாட்டை வைத்து நாடு இருக்கிற நாட வச்சாட நாட்டை பண்றான் நாட்டை இந்த நாட்டை வைக்கிற போது ரொம்ப வருந்துகிறான் மகாகவி பாரதி கோபம் வருது பாரதிக்கு என்ன இப்படி அயோகிதனமா நாட்டை பணயம்னு வச்சு ஆடுறானே இது நல்லதா அப்படி கோபம் வருது ஞானிகள் தப்பு அந்த வைக்க போறான் பாரதி தருமன் அப்போ பாரதிக்கு கோவம் வந்து ஒரு வார்த்தை கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும் வாயில் காத்து நிற்போர் வீட்டை வயிற்றல் போலும் ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமம் தேயம் வைத்து செய்கை செய்தார் இந்த இடத்துல பாரதி சொல்லுகிற பொலிடிக்கல் பிலாசபி இருக்கு இந்தியர்களுக்கு புரியலிங்கிறவர்கள் யார் தேர்ந்தெடுக்கிறோம் அரசாங்கத்துல பிரதமர் முதல்வர் எல்லாரையும் தேர்ந்தெடுத்துறோம் எம்பி எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் ஜனநாயக நாட்டில் நம்ம ஆட்சிக்குன்னு தேர்ந்தெடுத்துறவங்க அனுப்புறமே அவங்க யாருன்னா நம்ம ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமோ அவங்க தலைவர்கள் அவர்கள் என்னைக்கு ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் சொன்ன அரசியல் தலைவர்களை கடவுளாக நினைக்கிற மனோபாவம் மாறி நம்முடைய வேலைக்காரர்களாக நினைக்கிற மனோபாவம் என்றைக்கு இந்தியர்களுக்கு வருமோ அன்றைக்குதான் ஜனநாயகத்துக்கு நாம லைக் நம்ம காலணுமா அவங்க காலில் இன்னும் ஜனநாயகத்தினுடைய அறிவே மக்களுக்கு வரலையே நம்மால நம்மால பதவி அனுபவிக்கிறாங்க நம்மால உயர்ந்த இடத்துக்கு வர்றாங்க அவர்கள் வெற்றி பெற முடியும் பாரதி சொல்ற கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போல கோயிலுக்கு ஒரு ஆளை போட்டு பூஜை பார்த்துங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வந்து பார்த்தா சிலையை காணும் என்ன கூட்டமே வர்றதில்லிங்க வித்து விட்டாங்க இதுவே என்னத்துக்கு அனாவசியமா இதுங்க வச்சுக்கிட்டு நான் தான் உனக்கு விக்கிறதுக்கு என்ன ரைட் இருக்கு ஊட்டியில ஒரு பங்களா வச்சிருக்கிறோம் ஊட்டி பங்களாக்கு நம்ம எப்ப போவோம் மார்ச் ஏப்ரல் மே மூணு மாசம் டெய்லதான் போவோம் ஒரு வருஷம் சமயத்துல போக முடியாமயே போயிடும் ஏன் நமக்கு வேற வேலை வந்துடும் அந்த ஏப்ரல் மே ரெண்டு மாசம் போக முடியாமயே போயிடும் ஊட்டி பங்களாக்கு போகவே மாட்டோம் ஒரு வருஷம் நம்ம போகாமயே விட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் ஏப்ரல் மேல போகலாம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த பங்களால எவனோ சமைச்சு சாப்பிட்டு இருக்கான் என்னங்கடா நீங்க யாருடா புதுசா இந்த பங்களாவது வீட்டை வைத்து இழத்தல் போலும் இப்ப நான் என்ன சொல்றேன் வாங்கியிருக்கலாம் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை குழுக்கள் சீட்டில் ஜெயித்து வருவது போல் வருகிற நம்முடைய அரசியல் தலைவர்கள் தேசத்தை இன்றைக்கு கூச்சமில்லாமல் விற்றுக்கொண்டிருக்கிறார் தேசத்தை அடங்கு வைக்கிறார்கள் தெரியுமா இந்தியா பேர்ல ஆறு மாசம் இந்தியாவுடைய இந்தியா பேரில் போய் பண்ண வீட்டில் இந்தியாவில் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோன்னு தெரியுமா தெரியாது கண்கண்ட கடவுள் மாறி மக்கள் நினைச்சு அந்த உண்மையான ஜனநாயகம்னா என்னன்னு பாரதிய சொல்றான் கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும் வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்துழைத்தல் போலும் ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான் சீ சீ சிறிய செய்கை செய்தார் பாரதி திட்டுறான் அல்பாயம் தருமன் அவனு திட்டுறான்